நாம் நம்முடைய பாவங்களுக்காக ஆக்கினை அடைய வேண்டியதாய் இருக்க நம்முடைய ஆக்கினையை தம்மேல் ஏற்றுக்கொண்டு நமக்கு விடுதலை தந்த தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக ஏசு கிறிஸ்துவின் பாடுமரணத்தை தியானிக்க வந்திருக்கிறோம் நாம் ஏசு கிறிஸ்துவை சரியாய் அறிந்திருக்கிறோமா அவர் வெறும் இரண்டாயிரம் வருஷத்திற்கு முன் இருந்தவரா இல்லை பூமி உருவாகுவதற்கு முன் இருந்தவரா ஏன் ஆட்டுக்கடாவின் இரத்தம் மனித பாவத்தை நிவர்த்தியாக்க போதாது என்ற ரகசியங்களை குறித்து சுருக்கமாய் பரிசுத்த வேதத்தில் இருந்து பேச வருகிறார் புதிய இந்த தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசிர்வாதம் பெறுவீரலாக ஆமேனுடைய இதனால் ஆண்டவராய் சிறு உலக இரட்சகர் இந்த பூமியில வந்து நமக்காக ரட்சிப்பை சம்பாதித்து வைத்த அருமையான பொண்ணான நாள் இந்த நாளை நாம் நினைவு இருந்து கொண்டிருக்கின்றோம் ஒரு சிறுவையில் சொன்ன பொன்மொழி ஆகிய ஏழு வசனங்களை நாம் தியானித்தோம் லேலையா லேலையா அனைவர் அருமையாக பேசினார்கள் நன்றி தேவனுக்கு மிகமை உண்டாவதாக இப்பொழுதும் உங்கள் மதத்தில் நான் சொல்லிக் கொள்கிற சுருக்கமான சில வார்த்தைகள் கத்திரா இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்து ரெண்டாயிரம் வருஷங்கள் தானே ஆகிறது ரெண்டாயிரம் வருஷத்தில் ஆகிறது அதற்கு பெரிய பெரிய ஆசாமிகள்லாம் இருக்கிறார்களே என்று சொல்லுகின்றார்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலக முன்னமே அவர் அடிக்கப்பட்டார் என்று வேதம் சொல்லுகின்றது உலக தோற்றத்திற்கு முன்னே அடிக்கப்பட்டாராம் அவர் வெளியிறங்கமாக அடிக்கப்பட்டுதான் இந்த இரண்டாயிரம் வருஷங்கள் ஆகின்றது அதற்கு முன்னமே அவர் அடிக்கப்பட்டார் ஈசாக்க எப்படி அவர்ஹாம் மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து அதாவது மரணத்தின் சாயில் அவர் உயிரோடு பெற்றுக் கொண்டாரோ அதே ஒண்ணுமாக அதாவது வரலகத்தில் ஒரு சம்பாசனை நடந்திருக்கின்றது என்ன சம்பாசனை என்றால் மனிதனை உண்டாக்கினால் சத்துரவன பாவன் செய்விப்பானு அதற்கு என்ன செய்வது என்று தேவனுக்கு மயிமை உண்டாவதாக அப்படி இருக்கும்போது என்ன செய்யலாம் கர்த்தராயேசு கிறிஸ்து நான் மண்மக்களுக்காக என்னை பலியாக ஒப்பு என்று சொன்னாராம் ஒாருக்கு சொகிறது வாசிக்கலாம் வெளிப்படுத்தல் பதிமூன்று அதிகாரம் எட்டாவது வாக்கியத்தை நான் வாசிப்போம் உலகத் தோற்றம் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் உலக தோற்றத்திற்கு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானோருடைய ஜீவ புஸ்தத்தில் பேரெழுதப்பட்டவர்கள் யாவரும் அந்த வரப்போகிற மிருகம் அது அந்த கிறிஸ்து முத்திரை தரிப்பார்கள் யாவரும் அதை உணங்குவார்கள் என்று எழுதியிருக்கிறது உலகத் தொடர்த்து அடிக்கப்பட்டிருக்கிறார் ஆண்டவராகிஸ்து அவர் வெளியரங்கமாக மறித்ததுதான் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாலே என்று நாம் பார்க்கிறோம் அதான் எவரே நிர்வாகத்தான் எழுதும் போது எவரே பத்தாம் அதிகாரம் ஐந்தாவது வாக்கியத்தை நான் வாசிக்கின்ற வேலையில அவது ஆண்டவராகிய தேவன் பிதாவினிடத்தில் இப்படி சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம் வாசிக்க உலகத்தில் பிரவேசிக்கும் போது உருவம் எடுத்து மனித சடலம் எடுத்து வந்தது இந்த இரண்டாயிரம் வருடங்களுக்கு மேலாக ஒரு சரீரம் வேண்டும் அவசியமாக இருந்தபடியால் அருமையான கத்துடைய பிள்ளைகள் அதாவது அநாதியமாக அவர் இருக்கின்றார் அவர் இன்று உலகம் உருவாவதற்கு மந்திய இருக்கிறார் இருக்கிறார் ஆந்தமா இருக்கிறார் யோகத்தில் போது பாருங்கள் யோகம் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் நான்காவது ஒருவர் வாசிக்கலாம் யோக நிலத்திலே ஆண்டவர் கேட்கிற கேள்வி அந்த நாளில் இருந்தால் தெரியுமா என்று உருவாக்க தேவன் ஆன முடியல அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே எடுக்கப்பட்டிருக்கின்றார் இந்த உலகத்தில் என்ன நடக்கும் என்று அவருக்கு தெரியும் என்னென்ன சம்பவிக்கும் என்று அவருக்கு உலக தெரியும் எல்லாமே தெரிந்தவராக அவர் இருக்கிறார் நாங்கள் அவர் கேட்டார் ஏறி தாண்டி வரும்போது அவர் ஒரு கேள்வி கேட்டார் கேள்வி கேட்டால் என்ன கேள்வி என்றால் அதாவது இந்த கனியை தெரியாதா இவர்கள் புசிப்பார்கள் என்று தெரியுமா தெரியாதா என்று கேட்டார் தெரியாது என்றால் அவர் எப்படி கடவுளாக இருக்க முடியும் என்ற கேள்வியை அவர் மனதில் வைத்து அதை கேட்டார் சொல்லப்பட்ட பதில் தெரியும் தெரியும் என்று சொன்ன போது அதோடு பேச்சை நிறுத்தினர் ஒரு பேச்சு பேசுவதில் அவர் ஒரு அறிவாளி ஒரு ஞானி அன்படினால அவர் அதை புரிந்து கொண்டார் புரிந்து கொண்டு பெரியும் என்ற உடனே அமைதி ஆகிவிட்டார் ஆனபடினால ஆண்டபுற இதை வரைக்கும் எல்லாம் தெரியும் என்ன நடக்கோர் அறிவார் குறிக்கப்பட்ட நாள் வந்த போது குமாரனை பூமிக்கு அங்கே தீர்மானிக்கப்பட்ட காரியம் தான் அது அதன்படி அவர் அனுப்பப்பட்டு வந்தார் அதான் சொல்லுகிறார் பழியை காணிக்க விரும்பாமல் உங்களுக்கு ஒரு சரீரத்தை விரும்பிாலும்ரணம் அடைகிறது அதாவது ஒன்று இருந்தது பாவ மன்னிப்பு இல்லை உண்டாகாது ஆனப்படியாலே அந்தந்த நேரத்தில் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டது பாவத்திலிருந்து ஒரு விடுதலை நிரந்தர விடுதலை அவர்களுக்கு இல்லை தான் அது ஆகும் என்று நாம் காணுகின்றோம் வாசிக்கலாம் அதிகாரம் இருபத்தி நியாயத்தின் இருக்கின்றோம் இவர்கள் என்னது கலவு ரத்தம் கழுவி நம்மை சுத்தரித்துவிட்டது அலையிலுயா ரத்தத்தினால நாம கழுவப்பட்டு எல்லாவற்றையும் எவ்வளவு பெரிய பதவியாயிருந்தாலும் சரி இயேசுவின் ரத்தத்தினால நமக்கு விடுதலையும் ரட்சிப்போம் அதாவது மறுமலர்ச்சி மறுவாழ்வும் நமக்கு உண்டு என்று இறைவாக்கு சொல்லுகிறபடினால நான் சோதரிகிறேன் அலையிலுயா கொஞ்சங்களே எல்லாம் இயேசுவின் ரத்தத்தினால ரத்தத்தினால அவைகள் சுத்தமாக ஏதேன் தோட்டத்திலேயே அந்த பலி ஆரம்பமாகிற்று என்று நாம் காணுகிறோம் மனிதன் பாவம் ஏதேன் தோட்டத்தில் ஒரு பள்ளி அங்கே ஒரு ஆட்டை அடித்து அந்த ரத்தத்தை சென்று அவர்களுக்கு அருள்விட்டு காத்தார் அவர்கள் உடையாக கொடுத்தார் அவருக்கு தோல் உடைய கொடுக்கப்பட்டது அல்லவா அங்கே ஒரு பலி செலுத்தப்பட்டிருக்க வேண்டும் அந்த பலி செலுத்தப்பட்ட அந்த மிருகத்துடைய தோலை உரித்து அவர்களுக்கு கொடுத்தார் என்று நாம் காணுகின்றோம் அருமையான கத்துணை பிள்ளைகளை உலகத் தோற்றத்துக்கு முன்னே நமது ஆண்டவர் அடிக்கப்பட்டவராக இருக்கின்றார் இந்த லோகத்தில் வந்து நம்முடைய பாவங்களுக்காக மிருகங்களுக்காக கிரமங்களுக்காக நம்ம இருக்கிற எல்லாவற்றையும் அதாவது சுத்திகரித்த தேவன பிள்ளைகளாக மாற்றுவதற்காக ஆண்டவராய் சரீரத்தில் நமக்காக பலி செலுத்தப்பட்டு ரத்த சிந்தனை அந்த பலியினாலே கொஞ்சம் ஆயிற்று வாழ்கிறோம் என்றால் அது முடியாத ஒரு காரியம் மனிதனுக்கு எதையும் செய்யோ எதையும் செய்து விடுவோம் ஆனால் மனிதன் தூய்மையாய் வாழ்வது மிக அரிதான ஒரு காரியம் அது மனிதனால் கூடாது என்றால் மனிதன் இந்த இருக்கிற மனிதனுக்கு இருக்கிற சரீரம் இது பாவ சரீரம் ஒரு சட சரீரம் இது பாவத்திலே உற்பத்திக்கப்படும் உற்பத்தியாகி பாவத்தில் பிறந்தது என்று தாயத்தலை சொல்லுகின்றார் வருவானேன் என்று சொல்ல மனிதன்லத்தில் உருவாகி பாவத்தில் பலிகள் செலுத்தப்பட்டது அந்த பலிகள் நிறுத்தப்படும் நீக்கப்படும்படியாக ஆண்டவராகிய தேவன் இந்த பூமியில வந்து ஒரே தரம் அவர் பலியானார் என்று நாம் காண்கிற நியாய பிரமாணத்தினாலேயும் பிராலேயும்னிதனுக்கு பாவத்திலந்து விடுதில்லை இல்லை பழி செலுத்தினால் அந்த நேரத்தில் அன்பராக கடந்து வந்து பல தடவை அவர் பலியாகாமல் ஒரே தரம் பலியானார் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது பிரதானியோல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் நாடு பலியிட வேண்டியதில்லை ஏனெனில் பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார் நியாயப்பிரமாணமானது பலவீனம் உள்ள மனசுகளை பிரதான ஆசிரியராக ஏற்படுத்துகிறது நியாயப்பிரமாணத்துக்கு பின்பு உண்டான ஆணையோடு விளங்கிய வசனமோ என்றைக்கும் பூரணரான குமாரணை ஏற்படுத்துகிறது தேவனுக்கு மஹிமை உண்டாவதாக யேசு கிறிஸ்து ஒரே தர்மம் கலையான பிரதானியர்கள் பிரதான ஆசாரியர்கள் இவர்கள் பலி செலுத்தினார்கள் இவர்களுடைய பலி என்னென்றால் முதலாவது தங்களுடைய பலி செலுத்தணும் இரண்டாவது பாவங்களுக்காக பலி செலுத்த வேண்டும் இது அவர்களுக்கு நியமிக்கப்பட நியமனம் இங்கே நின்றுதான் திரைச்சியலை ஒதுக்கிக் கொண்டு வெளியன்று அதை செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட மகா பயங்கரமான தேவன் அது தேவன் பாவத்தோடு யார் அந்த இடத்திற்கு போகின்றார்களோ தேவன் பிரசுரமாக போகிறார்களோ அவர்கள் அதாவது தண்டிக்கப்படுவார்கள் மரணத்தை சந்திப்பார்கள் என்ற நியமனம் இருந்தது ஆனால் இவரும் அப்படி இல்லாதபடி அதாவது பாவனுக்காக ஒரே தரம் ஒவர்களுக்கு ஒரு மனிதன் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் தேவனுக்கு பிரியமாய் ஜீவிக்க வேண்டும் தேவலோகம் போக வேண்டும் என்ற எண்ணமுடையவனாக ஒரு மனிதர் வாழ விரும்பினால் அந்த இரத்தம் ஒரே தரம் பலியிடப்பட்ட சுத்தப்பட்ட அவரு போதுமானது ஆண்டவர் பார்த்து அரைகூமி அழைக்கின்றார் அதாவது என்ன பாவத்திற்காக வேற ஒரு விமர்சனம் செய்ய வேண்டியது இல்லை அதற்காக வேற ஒரு பலி செலுத்த வேண்டியது இல்லை உனக்காக நான் பலி செலுத்தி ரத்தம் செஞ்சிருக்கிறேன் ஆனால் அப்படி நான் வருத்தம் பாரஸ் சும்பரு பட்டதாரியா இருக்கலாம் ஆனாலும் பாவத்தோடு இருக்கிற மனிதன் மறுத்தப்பட்டு பாரசமு இருக்கிறார் என்று சொல்கின்றது அவனுக்கு தேவை அந்த ஒரே தரம் அடித்திருஷ்ண மரணத்தினால எல்லோருக்கும் உண்டு கேட்பார்களால் இரண்டாயிரம் வருஷம் தான் எங்க சாமிகள் அதற்கு முன்னால சரித்திரம் இருக்கிறது சொல்லாம் இரண்டாயிரம் வருஷம் அல்ல அவர் எப்ப இருக்கிறார் உலகம் உருவாதிற்கு முந்தைய தோன்றதுக்கு முந்தியார் உலக தோன்றதுக்கு முன்பே அவர் ஜனங்களுடைய மர்மக்கு போக்கு ரச்சகராக நம்முடைய மரணத்தை ஒப்பு கொடுத்து விட்டார் என்று நாம் காடுகின்றோம் அந்த மரணத்தை தான் நாம் என்று நினைவு கூறுகிறோம் மரணத்தை நினைவு பரலோகத்தில் தீர்மானிக்கப்பட்ட காரியம் அங்கே பிதாவினுடைய சன்னிதானத்தில் அங்கே இவைகள் முடிபட்ட பண்ணப்பட்ட காரியம் காலம் போது அவர் சிறீ நிலத்திலே பிறந்த தேவகுமாரனாக வெளிப்பட்டார் என்று நாம் காணுகின்றோம் அலையலையா அதுவரைக்கும் அவர் பல்வகத்தில் இருந்தார் பிறகு அவர் ஒரு சர கொண்டு நம்முடைய பாவக்கும்படியாக கல்வாரில் கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறபடினால செலுத்துகிறேன் அருமையான கச்சனை பிள்ளை உலகத்தின் பாவத்தில் சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டியாக வந்தார் என்று பிதாவின் தரிசனம் பெற்ற பிதாவினத்தில் வெளிப்படுத்தல் பெற்ற வார்த்தை பெற்ற சொல்லு உலகத்தின் மதம் என்ற மாற்றத்தில் இருக்கிறவர்களுக்கு மட்டுமல்ல அவர் எல்லாருக்காக உலகத்தில் பாவங்களையும் அவை அவர் இப்பொழுது நாம் பார்க்கின்ற இந்த வானம் பூமியில் இருக்கிற எல்லா நாம் கவனிக்கின்ற போது இவைகளெல்லாம் சொல்லி உருவாக்கப்பட்டது அவர் பாருங்கள் கறி வகைகளை பாருங்கள் தன் தன் கரிகளை தருவங்களை உண்டாக கடவுள் என்றார் எத்தனை வகையான கரிகள் அவருடைய அறிவு எவ்வளவு பெரிய அறிவு எவ்வளவு ஞானம் எவ்வளவு தேவன் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவராக தேவன் உலகத்தாருடைய உலகத்தின் பாதத்தை ஒன்பது முப்பது மறுநாளிலே தன்னிடத்தில் வரக்கண்டு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தேவாட்டு குட்டி எனக்கு பின் ஒருவர் வருகிறார் அவர் எனக்கு முன்னிருந்தபடி மேவர் என்று சொன்னார் இதற்குங்க அவர் உங்களிடக்கு உங்களுடைய வீட்டுக்கு வருவதற்கு உங்களுக்கு இந்த ரட்சிப்பை தருவதற்கு அவர் வருகிற நோக்கம் உங்கள என்ன செய்யணும் பாதைகளை சபை பண்ணணும் அவர் வருவதற்கு பாதைகளை சபை பண்ணுங்கள் உங்களிடத்தில் வந்து உங்களை உங்களுக்கு அவர் தந்த பாவனை ரட்சிப்பை தரும்படியாக வழிகளை செவை பண்ணுங்கள் என்று இறைவாக்கு சொல்கின்றது அருமையானவர்களே நாமும் பாவரிக்கை செய்தோம் எத்தனையோ வருடங்கள் எத்தனையோ மாதங்கள் பிரயாசப்பற்ற அடையக்கூடாது தேவன் தந்திருக்கிற அருமையான சத்தியத்தின் மூலமாக இந்த ரத்தத்தினுடைய அந்த மகத்துவத்தை பெற்றுக்கொள்ளும் வழி எது என்று காண்பிக்கின்ற பிரகாரம் அதாவது வழியை சமைப்படினவர்கள் எல்லாம் அந்த ஆசிர்வாத்தை பெற்றுக்கொண்டார்கள் எல்லாம் உலகத்தின் பாகத்தில் சுமத்திருக்கிற தேவாட்டுக்குட்டி இடையில ஒரு திருச்சி போயிருந்தேன் திருச்சி போயிருக்கும் போது அங்கேயோ ஒரு அம்மாவே அவர்களுக்கு சம்பந்தம் இல்லை வருகிறார்கள் உங்களுக்கு ஜெபம் பண்ணி என்று அழைத்துக் கொண்டு வந்தார்கள் அவர்களுக்கு நாம் ஜெபம் பண்ணி என்னை ஆசிர்வதித்து கொடுத்தோம் ரெண்டு மாசத்தில் நமக்கு செய்தி வந்தது அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறார்கள் குழந்தை என்று எடுத்திருக்கிறார்கள் சபைக்கு ஒரு விருந்து வைத்திருக்கிறார்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் இயேசுக்கு சாட்சிகளாக இயேசுக்கு இயேசு நாமத்திற்கு மகிமையாக மேல் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் கேள்விப்படுகிறேன் பார்க்கவில்லை தேவனுக்கு மைமை ஆனபடி நான் ஆண்டவராகி ஒரு வகுப்பு நருக்கு மாத்திரமல்ல அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டு அவரை யார் யார் ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவர்கள் திருவசரத்தில் யார் கை கொள்கின்றார்களோ அவர் அவர்களுக்காகவும் அவர்கள் எல்லாருக்காகவும் அவர் பாவத்தை உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவாட்டு குட்டி அவர் இன்று நமது ஒரு புத்தகத்தில் அதாவது கிடைக்கக்கூடிய மேன்மை என்னது என்பதை இன்னும் அறிவிக்கப் போகின்றார் விமர்சனம் பெற்றுக் கொண்டார்கள் என்று நாம் காணுகிறோம் அவை குட்டி அடிக்கப்பட வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகின்றது அதே இல்லையா அதே இல்லையா அந்த பஸ்காவை ஆசிரிப்பதற்கு அங்கே என்ன அடிக்கப்பட வேணுமா பழுவில்லாத ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டும் பழுவில்லாத ஒருவர் உண்டால் அவர் கடவுள் கடவுள் ஒருவர் தான் பழுதில்லாதவர் மற்றவர்கள் வாசிக்கிறோம் அருமையான தேவையான பிள்ளைகளே அந்த ஆட்டுக்குட்டி எப்படி இருக்க வேண்டுமா பனிரெண்டாம் அதிகாரம் ஐந்து வாசிக்கலாம் ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயது இருக்க வேண்டும் செம்மறி ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து அதை இந்த மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதை ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தங்களதை புசிக்கும் வீட்டு வாசல் இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து அன்று ராத்திரியிலே அதை மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு பிழிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் இருக்க வேண்டும் சொல்லுக்காக ஆண்டுகிறேன் அதாவது பழகற்ற ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டும் இரத்தினால மனிதனுடைய பாவங்கள் நிவர்த்தியாகும் அதாவது எல்லாம் கொஞ்சம் எல்லாம் சுத்திகரிக்கப்படும் என்று திருவாக்கு சொல்லுகிறதற்காக ஆண்டு வரை நான் சோதனைகிறேன் அவர் ஒரு கேள்வி கேட்டார் பாருங்க அதாவது இடத்தில் பாவம் உண்டு யாராவது சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா என்று கேட்டார் யாராவது சொல்ல முடியுமா என்னிடத்தில் பாவம் உண்டு என்று கேட்டார் ஒருவரும் சொல்ல முடியவில்லை தேவருக்கு மயிண்டதாக பழுத்தவர் பாவம் செய்யாதவர் அவர் பாவத்திற்கு விலகினவர் ஜென்மிக்கப்பட்டு பிறப்பிக்கப்பட்ட தேவ குமாரன் என்று நாம் காணுகிறோம் இவர் உலக தோற்றத்திற்கு முந்தியே இவர் நியமிக்கப்பட்டவராக இருந்தார் உலக தோற்றத்திற்கு முந்தியே இவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க அல்லது ஆதாமுடைய சந்ததியில் இருக்கிற பாவத்தை போக்குவதற்கு இவர் நியமிக்கப்பட்டு ஒிருந்தோற்றி வருடங்களுக்கு அதனால் மீட்பு உண்டாயிற்று என்று நாம் வாசுகிறோம் உலகத்தின் பாவத்தை சுமந்து கொண்டிருக்கும்பு மரத்தில் உயிர் போகும்போது அலர்வார்கள் ஆனபடினால அவருக்கு இல்லாதபடி மது கலந்த ஒரு ரசத்தை பானத்தை அவருக்கு குடிக்க தொங்குறவர்களுக்கு குடிக்க கொடுப்பார்களாம் அப்படியே இயேசுக்கும் அந்த மது கலந்த பானத்தை குடிக்கொண்டு அதை வாங்க மறுத்தார் என்று நாம் காணுகின்றோம் அதை வாங்க மறுத்தார் ஏன் மதிமங்க மதிமயங்கி இருந்து நான் ஜீவனையை ஏழு மக்களுக்கு கொடுக்கிறது இல்லை பாவத்தில் சுமந்து நான் தீர்க்க வேண்டும் கடைசருக்கு சுயமனவோடு இருந்து அத்தனை வேதனையை சகித்து நான் ஜீவனை கொடுப்பேன் என்று அவர் நம்முடைய ஜீவனை கொடுத்ததாக கட்டிட திருவாக்கு சொல்கிறது அதற்காக ஆண்டவருக்கு நான் சோதனை செலுத்துகிறேன் தேவனுக்கு மை மூன்றாவதாக பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வாக்கியத்தை நாம் ஒருவர் வாசிக்கலாம் மார்க்கு பதினைந்து மூன்று மதி மதங்கி போதையில் இருந்து ஜீவனை விட விரும்பவில்லை நான் அப்படினால உலகத்தின் மக்களுடைய பாவங்களை சுமந்து அதுக்குரிய வேதனை என்னுடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு நான் ஜீவனை விடுவேன் என்று ஜீவனை கொடுத்தார் இந்த மரணமானது பரலோகத்திலே நியமிக்கப்பட்டு விட்டது அங்கே வலது பாசத்து மடியில் செல்ல போல இருந்த அருமரசர் ஆகிய கிறிஸ்து அங்கே பிதாவுக்கு முன்பாக மருமக்களுக்காக நான் மறிக்கிறேன் என்று தன்னை ஒப்பு என்று நாம் காணுகிறோம் இந்த நிகழ்ச்சியை உலகம் உருவாவதற்கு முந்தியே ஆதாமியவாள் உருவாக பாவம் செய்வதற்கு முந்தையே இந்த சமூகம் நடந்து விட்டது என்று நாம் காணுகிறோம் இப்ப நம்முடைய காலத்தில் நாம் இந்த பெற்றுக்கொள் முடியாக தேவ நம்ம பாராட்டியிருக்கிற அன்புக்காக நாம் தேவனை நாம் அக்கிரமக்காரர்கள் செயல்பட்டவர்கள் தேவனுக்கு முன்பாக நிற்க தகுதியற்றவர்கள் நாம் தண்டனைக்குரியவர்கள் அக்கிரமக்காரர்களாக இருந்தோம் அதற்கு ஒருவர் பரிகாரம் செய்த ஆக வேண்டும்வரல்லவா அந்த அப்படினால நான் பாவங்களை மன்னிக்கிறேன் அப்பால போ என்று சொல்லியிருக்கிறான் இல்லை அவன் எந்த வகையிலும் சாட்டாதபடி என்னுடைய பிள்ளைகள் இந்த ஜனங்கள் செய்த பாவத்தினுடைய அக்கிரமத்தினுடைய தண்டனையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவர் ஏற்றுக்கொண்டு மனுமக்களுக்காக ஜீவனை கொடுத்தார் ஐம்பது ஐம்பத்தி மூன்றாம் வாக்கிய ஒருவர் வாசிக்கிறிதப்பி ஆடுகளை போல ஆடுகளை போல மிருகங்களைப் போல வழிதப்பி அலைந்தோ அவனவன் தந்தன் வழியிலே போனோம் அவனவன் தன்னுடைய நடந்து தன்னுடைய வழியிலே போனோம் அக்கிரமத்தை அக்கிரமங்களை அவர் மேலே சுழப்பண்ண திருவாக்கு சொல்கின்றது நாம் எல்லாரும் ஆரோயர்களா இருந்த போதிலும் என்ன ஆகும் என்று அறிவற்றவர்களாக இருந்தோம் ஆடுகளை போல வடிவத்து அலைகின்றவர்களாக இருந்தோம் கர்த்தரோனால் இறக்கத்தினாலேயோ இந்த அக்கிரமங்களா என்மேல் விளட்டும் என் மேல் விளட்டு நான் அதை சுமக்குறேன் நான் என்னுடைய பிள்ளைகளுக்காக அதாவது பாவத்தை மருத்துவ உலகத்துடைய பாவத்தை சுமந்து தீர்ப்பேன் என்று அவர்கள் ஏற்றுக்கொண்டார் என்று நாம் காணுகின்றோம் அப்படிப்பட்ட வெற்றிகளைத்தான் நாம் என்று தியானிக்கிறோம் அப்படிப்பட்ட பாடும் இடத்தை தியானிக்கும் முடியாதான் நாம் இப்படி தேவ சம்பவத்துல கடந்து வந்திருக்கின்றோம் தேவனுக்கு மயிமை உண்டாவதாக அருமையான பிள்ளைகளும் இவைகளை மனதில் கொண்டு நமக்காக ஜீவனுக்கு ஆண்டனுடைய விருதயத்தில் ஒருபோது நமது உண்டாகிற வேதனைகள் உண்டாகாதபடி நம்மை காத்துக்கொள்ள தேவன் நமக்கு அனுக்கரகம் செய்வாராக நாம் அழுதற்றி அலைந்து தந்த இஷ்டத்துல அவனவன் தந்தன் வழியிலே நடந்தோம் கத்தரோ நம்முடைய நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் தமதுமேல் விழ பண்ணினார் என்று இறைவாக்கு சொல்கிறதற்காக தேவரே சோதரிக்கிறார் ஒரு தகவல் ஒரு மகன் கொலை செய்து விட்டு வீட்டுக்கு ஓடி வருகிறான் அவருடைய ட்ரெஸ் எல்லாம் ஒரு இரத்தக்கரையாக இருக்கிறது பின்னாலே கொஞ்சம் தூரத்தில் போலீஸுக்குள்ள கொண்டு வருகின்றார்கள் வீட்டுக்குள்ளே ஓடி வந்தான் தகவன் பார்த்தான் பின்னாலே போலீஸ் வருகிறது உடனே கதவு அடைத்து விட்டு மகன் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை வாங்கி தனக்கு போட்டுக்கொண்டு அவனுக்கு வேற ட்ரெஸ்ஸை தரித்து ஒரு வைத்து விட்டார் போலீஸ்காரர்கள் உள்ளே வந்தார்கள் வந்து இரத்த கரை உடனே அரெஸ்ட் பண்ணார்கள் அவர்கள் சொன்னார் நான் கொலை செய்தது நான் தவறு செய்த அந்த தண்டனை என்று மகன் மேழுகிறார் மகன் என்று சொல்லவில்லை தண்டனை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல் அவரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய்விட்டார்கள் இதுதான் நமது ஆண்டவராகிய தேவனுக்கு நமக்கு உள்ள காரியம் நம்மை பிடித்து கொண்டு போக நம்மை சிறைப்படுத்த சாத்தான் ரெட்டியாக அவன் குற்றம் சுமத்துகிற ஆவி அந்த ஆவியினுடைய வேலை என்ன என்றால் தேவனுடைய பிள்ளைகள் தவறு செய்தால் குற்றம் சுமத்துகிற வேலை அதாவது இரவு குற்றம் சுமக்கும் சுமத்தும்படி குற்றம் சாட்டுகிறவன் என்று சாத்தானுக்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அப்படினால அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் நாம் வாழ்கின்றோம் நம்மை தண்டித்து போடாமல் இருப்பதற்காக நாம் செய்த குற்றங்களுக்கு ஏற்ற தண்டனை அதாவது நமது மேல் விழாமல் இருப்பதற்காக ஆண்டவர் எஸ் கிறிஸ்து நமக்காக நமக்கு பதிலாக அவர் நம்முடைய பாடுகளை சுமந்தார் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் அவர் தம்மையால் செய்தார் செய்தவர் நம்மை சிலுவர் மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார் அவர் வெற்றி சிறந்து நமக்கு இந்த பாவை நாம் தினமும் எடுத்து சொல்ல வேண்டும் அதுக்கு நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை உங்களுக்கு நான் அறிவித்துக் கொள்கிறேன் முதலாம் வார்த்தையை தியானித்தே மகளுக்கு மண்ணியோ தாங்கள் செய்யறது அறியாதிருக்கிறார்களே என்று நாம் முதல் வசனத்தை தியானித்தோம் ஆனால் அப்படினால அந்த வசனத்தில் சொல்லியிருக்கின்ற பிரகாரம் நாமும் இந்த நாட்களில் தீமை செய்யற நமக்குறவாய் தீமை செய்யற கேடு செய்கிறவர்களுக்காக பிதாவினிடத்தில் இப்படி மன்றாட வேண்டும் அறியாமல் அறியாமல் செய்கிறவர்களுக்காக துணைந்து நடக்கிறவர்களை கத்தர் பார்த்துக் கொள்வார் என்பது உண்மை ஹேல எலுவையா ஆனால் அப்படினால அருமையான கத்துடைய பிள்ளைகளை நாளை கற்றுடை வார்த்தை நம்ம பார்த்து சொல்கின்றது அவது உலகத்தோர் மூணுமே என்று மிதாக அதாவது உலகத்தின் பாவத்தில் ஒவ்வொருவரையும் தீர்த்து விட்டு என்று சொல்லி அழைப்பு கொடுக்கின்றார் அழைப்பு கொடுக்கின்றார் என்னென்ற இழைப்பா இருக்கிற உங்களுக்கு ஆறுதல் ஆறுவே என்று சொல்லுகிறதற்காக ஆண்டு நான் சோதனைப்பார்கள் அவனுக்கு மயிமை உண்டாவதாக பிதாவினுடைய சுத்தத்தை மாறாகி கிறிஸ்து நம்மளை நிறைவேற்றி இருக்கிறபடியால் நாம் அவருடைய கருத்தை பற்றி கொள்வோம் சிராம நாம் உடைய அவருடைய தியானிப்போம் சொல்லி சொல்லிருக்கிறார் நான் வருகிறது வரைக்கும் என்ன நினைவு கூறுங்கள் உங்களுக்கு கிடைத்த இந்த வாழ்வு உங்களுக்கு கிடைத்த இந்த ரட்சிப்பு உங்களுக்கு கிடைத்த பரலோகம் என்னுடைய மரணத்தின் மூலமாக கிடைக்கப்பட்டவர்கள் என்னுடைய மரணம் எப்படிப்பட்டது என்கிறது நீங்கள் மறந்து என்று மறுபடியும் என்று அநேக வார்த்தைகள் மூலமாக நாம் போதிக்கப்பட்டிருக்கின்றோம் அவைகளை நாம் அறிதில் கொள்வோம் தேவனை பற்றி சத்தியத்தை பற்றி அறிந்த பிறகு பாவங்களை செய்கிறவர்கள் கற்றடை கரத்தில் விலகிறார்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் ஆண்டவராயி தேவன் நமக்காக பாடுபட்டு நமக்காக இந்த மையான லட்சப்பை சம்பாதித்து வைத்திருக்கிறபடினா இதை நான் கரைபடாதபடி இதை பற்றிக் கொள்ள தேவன் நம்ம எல்லோருக்கும் உதவி செய்வார்கள் கரைப்படாதபடி இதை நான் காத்துக்கொள்வேன் வஸ்திரம் கரைப்படவும் கூடாது கிழிந்தும் போகக்கூடாது தொலைந்தும் போகக்கூடாது அதாவது திருமணத்துக்கு முன்னால நிச்சயதார்த்தம் அணுகிறது மாதிரி தேவன் அவருடைய வருகைக்கு முன்னால் அவர் மனமாட்டியாக சேர்த்துக் கொள்கிறதற்கு முன்னால் நிச்சயம் பண்ணி இருக்கிறார் நமக்கு ஒரு ரட்சி பெண் வஸ்திரத்தை அவர் தந்திருக்கின்றார் வரும்போது அந்த வஸ்திரம் இருக்கிறதா என்று பார்ப்பார் அந்த வஸ்திரம் புனித புதிதாக அவர் கொடுக்கப்பட்ட பிரகாரம் அது சுப்பரமாக சுத்தமா இருக்கிறதா என்று பார்ப்பார் அப்படி இல்லாவிட்டால் அதுதனே கல்யாண அவசரம் இல்லாமல் இங்கே எப்படி வந்தா என்று சொல்லக்கூடிய வார்த்தை நமக்கு நேராக வந்துவிடும் ஆனால் அருமையானவர்களே இந்த நாட்களிலேயே உலகத்தொன்றை அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்து நமக்காக இந்த பூமியில் வந்து மரணம் அடைந்து நமக்கு இவ்வளவு பெரிய மீட்பையும் ரட்சிப்பையும் சம்பாதித்து தந்திருக்கின்றார் இல்லையிலா இவர்களை நாம் பற்றி கொள்வோம் இந்த நாம் இறைவன் ஐயஸ்வனுடைய பாடுமரங்களை தியானிக்கும் சிலாக்கியத்தை பெற்றுக் கொண்டதற்காக நன்றி சொல்வோம் கர்த்தனம் எல்லாரையும் ஆசீர்விப்பார்கள்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 எங்களது தொலைபேசி எண் பூஜ்யம் நான்கு ஆறு ஐந்து இரண்டு இரண்டு இரண்டு இரண்டு ஐந்து மூன்று ஆறு தேவன்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆம்